அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்கேவுள காகமானது உண்ணும்போது தன்னுடைய எனத்தை அழைத்து ஒழிக்காது மகிழ்ந்து உண்ணுவது போல பிறருக்கு பகிர்ந்து உண்ணும் தன்மை உள்ளவர்கள் பால்தான் சுற்றத்தின் வளர்ச்சியும் செல்வமும் நிலைத்து நிற்கும் என்பது இதனுடைய பொழிப்புரை சற்று விளக்கம் பார்க்கலாம் காகமானது தனக்கு கிடைத்த உணவை தன் இனத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து இன்பம் அடைகிறது அதுபோல மனிதனும் தனது இனத்தார்க்கு கொடுத்து இன்பப்பட வேண்டும் இது அறச்செயலோடு அல்லாமல் பொருளை பெருக்கவும் வழியாகும் பல சுற்றத்தார் நன்றியுடையராக இருப்பதால் இவனுக்கு பெருமையோடு பொருளும் வளர வழி உண்டு காகம் உறவு கலந்து உண்ணக்கண்டீர் என்கின்ற தாயுமானவர் பாடல் அடியும் ஆன்மீக வாழ்க்கை நெறியிலே இதனை நமக்கு நன்றாக உணர்த்தும் காகம் உறவு கலந்து உண்ணக்கண்டீர் அகண்டாகார சிவபோகமெனும் பேரின்ப வெள்ளம் பொங்கித் ததும்பிப் பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே தாய்மானவர் தான் அனுபவித்த சிவானந்த அனுபவத்தை எல்லோரும் பெற்று பயன்பெற வேண்டும் என்று இந்த காக்கையினுடைய குணத்தை உதாரணமாக காட்டி இந்த பாடலிலே உபதேசம் செய்திருக்கிறார் சம்ஸ்கிருதத்திலையும் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது காக்கஹா ஆகூயத்தே காக்கான் யாச்சகோ நூ யாச்சகான் காக்க யாச்சகையோர் மத்தியே வரம் காக்கோ ந யாச்சகா ஒரு சுபாஷித ஸ்லோகம் உணவு கிடைக்கும் காக்கை பிற காக்கைகளை பகிர்ந்துன்னா அழைக்கிறது பிச்சை எடுப்பவர்கள் அவ்வாறு அழைப்பதில்லை எனவே காக்கைகள் பிச்சைக்காரர்களை காட்டிலும் சிறந்தவை என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள் இனி பதவுரை பார்க்கலாம் காக்கை காக்கைகள் தமக்கு இறை கிடைத்தால் கரவா ஒழித்து வைக்காமல் கரைந்து தம் கூட்டத்தை அழைத்து பகிர்ந்து உண்ணும் அன்ன நீரார்கே அதை போன்ற இயல்புடையவர்களுக்குத்தான் ஆக்கமும் சுற்றத்தாரால் உண்டாகும் மேன்மையும் உள உண்டாகும் காக்கைகள் தமக்கு இறை கிடைத்தால் ஒழித்து வைக்காமல் தம் கூட்டத்தை அழைத்து பகிர்ந்து உண்ணும் அதை போன்ற இயல்புடையவர்களுக்குத்தான் சுற்றத்தாரால் உண்டாகும் மேன்மையும் உண்டாகும் மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு